நாற்பத்தி ஒன்று அறிவிக்கின்ற அலி அவர்களுக்கு முன் இரண்டு விஷயங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த இரண்டில் அவர்கள் இலகுவானதையே தேர்ந்தெடுப்பார்கள் அது பாவமாக இல்லாமல் அது பாவமானதாக இருந்தால் அதனை விட்டு மற்ற மக்களை விட வெகுபுரம் விலகிவிடுவார்கள் நபி சல்லு அலேஹி அவர்கள் எந்த விஷயத்திலும் தனக்காக யாரையும் எப்பொழுதும் படி வாங்கியதில் எனினும் அல்லாஹுவின் கண்ணியம் சேதப்படும் போது அல்லாஹுக்காக அவர்கள் படி இருந்ததில்லை மூன்று ஐந்து ஆறு பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு